व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमगल्मशं पराशरआत्मजं वन्दे सुखतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः वसिष्ठर कुलत्तले तोன்றியवरान वेदव्यासः ब्रह्मनिधियाह कोंडाड़ पड़गிறார் ब्रह्मत्तई अरिंदवराई பிரம்மத்தையே தன் உள்ளத்தையே தேக்கியவராக வியாசர் விளங்குகிறார் பிரம்மத்தை அடைவதற்கு ஒரே வழி தர்ம மார்க்கம் மகாபாரதம் முழுவதும் தர்மத்தப்பற்றின விசாரங்களே காணப்படுகின்றன தர்மத்தை தர்மபுத்தரன் வாயிலாகவே யுதிஷ்டிரனுடைய பேச்சாக இருக்க வேணுங்கிறதுக்காகத்தான் யக்ஷன் கொக்கு வடிவத்திலிருந்து யுசிஷ்டிரனை பல கேள்விகளாலே சுழைத்தான் அயராது பதிலுரைத்துக் கொண்டு வந்தான் தர்மபுத்திரன் அதிலே இன்று நாம் பார்க்க வேண்டியது ஓராவது கேள்வி கடந்த நாள் சந்திக்கும் போது எது ஆச்சரியம்னு பார்த்திருக்கிறோம் போறவர்களெல்லாம் போய்கொண்டே இருப்பார்கள் இறப்பவர்கள் இறந்து கொண்டே இருப்பார்கள் நிச்சயம் இருக்கிற நாம் மட்டும் நிச்சயமாய் இறக்காமல் இருந்து கொண்டே இருப்போம் என்று நினைக்கிறோம் அல்லவா அதுதான் ஆச்சரியம் என்று பதில் சொன்னான் மிச்சம் இருக்கிறவர்கள் மட்டுமல்லா தாவர்த்தி இறந்த பிணத்தை யார் தூக்கிக் கொண்டு செல்கிறானோ அந்த நால்வரும் இதே எண்ணத்தில் இருக்கிறார்கள் இப்படியே போறவர்கள் போயிட்டு இருப்பார்கள் நாம தூக்கிண்டு போயிண்டு தூக்கிண்டு போயிண்டே வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படிங்கிறது அவர்கள் எண்ணம் இதுதான் ஆச்சரியம் இதுதான் ஆச்சரியத்தரையும் ஆச்சரியம் பரமாச்சரியம் என்ன யுதிஷ்டிரன் பதில் தெரிவித்தான் அந்த பதிலேந்து அப்ரமேய கண்ணன் ரொம்ப ஆச்சரியமாக கீதையில தெரிவிக்கிறார் இந்த தேகங்கள் எல்லாம் முடிவோடே கூடியவை ஆனால் இந்த தேகத்தை செலுத்தக்கூடிய ஆத்மா ஆதியும் அர்ச்சவன் அந்தமும் இல்லாதவன் தொடக்கமும் இல்லாதவன் முடிவும் இல்லாதவன் அப்ப அந்த ஆத்மாவை தான் பார்க்க வேணும் தேகத்திலே கண் வைக்காமல் ஆத்மாவிலே கண் வைக்க வேணும் ஒரு ஆச்சாரியர் அந்த சுவாமி ரொம்ப அழகா தெரிவிக்கிறார் சில காலம் நாம் தேகத்தை நிழலிலே வைத்து விட்டு ஆத்மாவை வெயிலிலே போட்டு விட்டோம் அது என்னது உடம்ப நிழல்ல வைக்கிறதுனா என்ன ஆத்மாவை வெயில்ல போட்டு என்ன உடம்பை மட்டும் ஜாகிரதப்படுத்த அதுக்கு வேண்டிய சுகத்தை எல்லாம் கொடுத்து விட்டு ஆத்மாவை பத்தி கண்டுகொள்ளாம விட்டுட்டமே அதுதான் ஆத்மாவை வெயிலிலே வைப்பது உடம்பை நிழலிலே வைப்பது அந்த நிலை மாற வேண்டும் தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவர் உயர்ந்தவர்னு புரிந்து கொள்ள வேண்டும் ஆத்மாவில் நோக்கு வர வேணும் உடம்புல இருக்கிற நோக்கம் குறையணும் உதாசீனப்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா நிலம மாறி போயிடும் உடம்பை வெயிலிலே புகட்டு ஆத்மாவை நிழலிலே வைத்தார் ஒருவர் என்கிற நிலை நமக்கு வர வேண்டும் இதான் தர்மபுத்திரன் கீழே கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலாக சொன்னார் அடுத்து இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது முக்கியமான கேள்வி நூத்தி இருபத்தி ஒன்னு ஏது வழி வழி ஏது ரொம்ப சின்ன கேள்வி இதை விட ஷார்டா கேட்க முடியாது சொல்றது ஆனா அதுக்கு இருக்கிற பதில் பருவம் பெரிய கேள்வி வெகு சிறிது ஆனா பதில் மிக தெரியுது வழி ஏது எங்கேயுமே நாம போய் சேர்ற இடம் கூட தான் இருக்கும் அடியும் வீட்டுல இருந்து கிளம்புறேன் இந்த இடத்துக்கு வந்து சேரணும் அடியன் சென்னையிலேருந்து கிளம்புறேன் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் ஸ்ரீரங்கம்னு நிச்சயமாயிடு ஆனா ஸ்ரீரங்கத்துக்கு போறதுக்கு எது வழி சுவாமி அப்படின்னு கேட்டோம்னு கால்நடையா நடந்து போலாம் அல்லது கார பிடிச்சு அதுல போலாம் அல்லது பஸ்ல போகலாம் அப்படி இல்லையே ஆகாய விமானத்துல போகலாம் எத்தனோ மார்க்கோ இல்லையோ எங்கேயுமே போய் சேர்ற இடத்திலே கூட நமக்கு ரொம்ப சந்தேகங்கள் எழாது ஆனா அது அடைவிக்க கூடிய வழி எந்த வழி மூலமா போனால் அப்படிங்கற சேதா நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள் நிறைய அதுக்கு பகுதிகள் இருக்கும் இல்லையோ வழி ஏதுங்கிற கேள்வி முற்றம் அதனுடைய பதில் பார்க்க போகிறோம் மேல அந்த வழிங்கிறது அது நிறைய விஷயத்தின் பட்டது இப்ப எனக்கு அவசரமா போகணும்னு இருந்தால் வழி வேற ஆகாய மார்க்கும் அவசரமா போனோம் ஒரு டிக்கெட்டு நாலாயிரம் ரூபாய் அதுக்கு அடுத்தது என்ன காரில் வேணா அதுவும் நாலாயிரம் ரூபாய் ஆகும்போது போயிட்டு வரதுக்கு அதுக்கு ஆகாயமான போயிடலாமே நாங்க நாலாயிரம் எல்லாம் கொடுக்கவே முடியாது என்னால ஒரு இருநூறு ரூபாய் இருநூத்தி ரூபாய் கொடுக்க முடியுமா அப்ப ஒரு மணி நேரத்துல போறதுக்கு பதில் எட்டு மணி நேரத்துல போ பஸ்ஸ புடிச்சு போ இப்படி வெவ்வேறு அப்ப அந்த முடிவுங்கிறது எதையோ பொறுத்து அமைகிறது அல்லவா ஆனா ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் முதுரைக்கு போகணும் பிருந்தாவனத்துக்கு போகணும் அந்த இடத்துல கூட நமக்கு சந்தேகம் வர்றதே இல்லை அதற்கு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் ஆனா அதுலதான் நம்ம கவனம் செலுத்தணும் போக வேண்டிய இடம் நிச்சயம் ஆனா எந்த வழியாக போக போகிறோம் சரி யுக்திங்கிற வழியை பின்பற்றலாமா வேதங்கள்ங்கிற வழியை பின்பற்றலாமா ரிஷிகளுடைய வழியை பின்பற்றலாமா இதுல எந்த வழியை பின்பற்றி செல்லலாம் ப்ப எண்ணம்னா அது எதுவுமே இல்லட்டார் தர்மபுத்திரர் இதுவும் வழி வேதங்கள் நேர சொல்லிருக்கிறதும் வழி இல்லை ஓரோரு ரிஷி பண்ணி காட்டிருக்கிறதும் வழி கிடையாது இப்படி ஒன்னொன்னும் இல்லையா இல்லை யுக்தி நிறைய அனுமானம் பண்ணி யுக்தியாலே தர்க்கரீதியா வாதாடி இதத்தான் ஸ்தாபிக்கிற முல்லியோ அந்த வாதங்களும் வழி ஆகாது ரிஷி ஒத்தத்தரும் வழியாக மாட்டார் வேதங்களும் வழியாகாது பின்ன ஏதுதான் வழி அதுதான் இந்த பதில் இருக்கிற சொல்ற பார்க்கதி நிலைநில்லாதது தர்க்கத்தை கொண்டு உன்னை ஸ்தாபிக்கலாம் அது நிலம மாறிக்கொண்டே இருக்கும் தர்க்கத்தை வச்சிருந்து தப்பா கூட சிலாத்தையும் ஸ்தாபிச்சு விடலாம் ஒரு விஷயத்துக்காக புரியறதுக்கா சொல்றேன் இத வச்சிருந்து இதை ஸ்தாபிக்கலாம் அப்படின்னு தர்க்கரீத்தியா பேசறதுன்னு சொல்றேன் தூரத்துல ஒரு மலை தெரிஞ்சிது மலைக்கு மேல புகை தெரிஞ்சிது புகை இருக்கிறதுனால மலைக்குள் கண்டிப்பா நெருப்பு இருக்க வேண்டும் சாதாரணமா தமிழ்ல சொல்லையா நெருப்பில்லாமல் புகையாது அதோ புகை செய்யறது அப்ப கண்டிப்பா உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்கணும் இதுல நான் நேர நெருப்பை பார்த்தேனா அல்ல நான் பார்க்கவில்லை யுக்தியாலே அனுமானம் பண்ணி தர்க்கத்தாலே வாதத்தாலே எப்போது புகை இருக்கிறதோ கண்டிப்பாக உள்ளுக்குள் நெருப்பு இருக்க ஏனெனில் நெருப்பும் புகையும் விட்டு பிரியாமல் தான் இருக்கும் எங்கே கண்டிருக்கிறேன் சமையலறைக்குள் நெருப்போட கூடவே புகையை பார்த்திருக்கேன் இதோ மலைக்கு மேல புகையை பார்க்கிறேன் நான் என் கண்ணால் நெருப்பை காணாவிட்டாலும் எப்பவும் புகையின் நெருப்பும் சேர்ந்து இருக்கிறபடியால் கண்டிப்பா உள்ள நெருப்பு இருக்க போகுது என்று நான் ஸ்தாபிக்கலாம் ஆனால் இது பல பல இடங்கள்ல மாறியே போடலாம் எப்படின்னு சொல்றேன் இப்ப இந்த மாதிரி யுக்தினால ஸ்தாபிக்கலாம்னா இன்னொன்னு செய்வோம் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தாமரை ஆகாச தாமரை அப்படின்னு ஒரு தாமரை லோகத்துல கிடையவே கிடையாது ஆகாயத்தில் இருக்கும் தாமரை கமகமான தாமரை ஆகாசத்தில் ஆகாய தாமரை மணக்கிறது ஏன் நிலத்தில் இருக்கும் தாமரை மணக்கிறபடியால் ஆகாயத்தில் இருக்கும் தாமரையும் மணக்க வேண்டும் தாமரை இருந்தா மனத்தோடு இருக்க வேண்டும் நிலத்தில் இருக்கும் தாமரை மணக்கிறது அப்ப ஆகாயத்தில் இருக்கும் தாமரை மணக்கத்தானே வேண்டும் இது வேணும்னு வாதம் ஆகாய தாமரை இல்லவே இல்லை ஆனா எவ்வளவு அழகா பேச பாருங்க மட்டும் பிடிச்சிருந்தோம் வேதம் ஏற்றுக்கொள்ளாத தர்க்கம் வாதமாக இருந்தால் அது நிலை நிற்காது வேணும்னு தர்க்கத்தை வச்சு தப்பு தப்பா குழப்பி விட்டுண்டே போடலாம் அதனால தர்க்கத்தை நம்பி வெறும் ஒரு அனுமானத்தை யுக்திவாதத்தை நம்பி பின்பற்றி செல்லக்கூடாது பேசற சாமர்த்தியன் இருக்கிறவா தங்கள் வழிக்கு இழு போடுவர்கள் நல்ல தர்க்கம் வழியாகாது சரி வேதம் என்ன சொல்லித்தோ அப்படியே அதை பின்பற்றலாம் என்ன வேதம் ஒன்றா ரெண்டா முதல்ல நாலு வேதங்கள் ரித்வேதம் எஜுர்வேதம் தாமவேதம் அந்த ஒரு வேதத்துக்கும் எத்தனை சாஹை ஒரு தாமவேதம் எடுத்துட்டோம்னா இதோ கௌதம சாஹை ஜெய்மினி சாஹை ஏன்னா இருக்கிற சாஹை எஜுர்வேதம் எடுத்துட்டோம்னால் கிருஷ்ண எதிர்வேதம் எதிர்வேதம் ஆயிரக்கணக்கான பிரிவுகள் மொத்த வேதத்தையும் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது மனுஷ ஆயுளில் நடக்காது அப்ப அது விபின் ஆகா அதோடல்ல இங்க ஒரு மாதிரி சொல்றது அங்க ஒரு மாதிரி சொல்றது இங்க வேற மாதிரி சொல்றது அங்க வேற மாதிரி சொல்றது இதை படிச்சு இதை எடுத்துக்கணுமா இதை படிச்சு இதை எடுத்துக்கணுமா உலகின்னு ஒரு இடத்துல சொல்றாப்பு உருவமே இல்ல எல்லாவிடத்திலும் நிறைந்திருக்காங்க எல்லா அழகான உருவம் அவருதான்னு சொல்றது நமக்கு ஒன்ன சொன்னாலே குழம்பு போயிடுவோம் இன்னும் மாற்றி மாற்றி பலதை சொன்னால் எதுவும் மெத்தப்படித்தவர்கள் தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர நம் போன்ற மக்கள் எங்களுக்கு அல்ல அப்ப வேதங்களும் பலதரப்பட்டு கிடக்கின்றன அதுக்கப்புறம் சர்வசாஹா பிரச்சய நியாயத்தின்படியும் அதே போல சேர்த்து வேதத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் செய்ய முடியாது ந ஏகோ ரிஷி வேண்டாம் அப்ப ஒரு ரிஷி சொன்ன மார்க்கத்துல நடந்து விடலாமா வேதவியாசர் சொல்லி இருக்கிறார் சகோவா சவியாச பாராசவ்யா யோ வேதவியாசர் பேசினார் பராசர பேசினார் வால்மீகி பேசினார் உத்தாலகர் பேசினார் பாமதேவர் பேசினார் வசிஷ்டர் பேசினார் யாஜ்நவ்யர் ஜபாலி எத்தனை ரிஷிகள் இந்த ரிஷிகள் சொன்னபடி நடந்து விடலாமான் அவ ஒருத்தரா நமக்கு ஒத்தரை கை காத்தி இவர் போற வழியில போனச்சுன்னா போயிடுவேன் ஆனா இத்தனை ரிஷிகள் இருக்கிறது இதுக்குள் எதை தேர்ந்தெடுத்து நாம் பின்பற்ற இதுவும் நம்மால் இயலாது எஸ் மதம் பிரமாணம் இந்த இவருடைய மதத்தின்படி நட அப்படின்னா நடக்கலாம் நம்ம வைதிக மதத்திலே இத்தனை ரிஷிகள் இருக்கிறபடியால் நாலாவது வழி யோசிக்கிறார் தர்மசம் குஹாயான் தர்ம தத்துவம் தர்ம மார்க்கத்தின்படி நடந்துடும் சொன்னால் அது நன்னா ஏது தர்மம்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள லத்தன புஸ்தகங்களை படிக்க வேண்டியிருக்கு சத்தியம் பேசுங்கிறார் சரி இதுதான் தர்மம் போட்டுருக்கு அவசியம் உண்மையே தான் பேசணும் என் வீட்டுக்குள்ள பசுமாடு ஓடி வந்தது பின்னாடி அடிக்கிறதுக்காக கத்தி எடுத்துன்னு ஒருவர் தர்மம் உண்மை பேசினு சட்டு நான் உண்மை சொல்லிட்டேன் வீட்டுக்குள்ளதான் பசுமாடு போயிருக்கு அவசியம் உள்ள போலாம் நீ பிடிச்சுக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னா அப்ப பசுமாடு இறந்தே போயிடும் அப்ப தர்ம உடனே ஜாகிரதியா பேசுறது சத்தியம் ரூயாத் பிரியம் நப்ரூயா சத்தியம் அப்ரியம் சத்தியம் பூத்தஹிதம் புரோத்தம் ஜீவராசிகளுடைய நன்மைக்காகத்தான் உண்மை பேசப்பட வேண்டும் பொய் பேசினேன் அந்த பொய்யையே சத்தியம்னு தர்மசாஸ்திரம் சொல்றது ரொம்ப மறைச்சு சொல்றதுன்னா அதனால எனக்கு புரியாது போல் இருக்கே அப்ப தர்மத்தின் வழி நேரம் நடந்துடலாம்னால் அதுவும் மறைத்து பேசுகிறபடியால் ரகசியமாக சொல்லுகிறபடியால் என்னால் பின்பற்ற இயலாது வேதத்தை அறிந்தவர்களாய் தர்மத்தை அறிந்தவர்களாய் ரிஷிகள் அனைவரிடத்திலும் கேட்டவர்களாய் நம் வீட்டில் இருக்கும் மூதாதையர்கள் நம் வீட்டில் இருக்கும் முன்னோர்கள் மகாஜனங்கள் அவர்கள் எதை பின்பற்றி இருக்கிறார்களோ அதையே பின்பற்றுவீர் அதனால நம்முடைய குலத்துல மூத்தவர் முக்கியம் நம் தாய் தந்தையர் முக்கியம் பாட்டனார் பாட்டன்பாட்டிகள்ல்லாம் முக்கியம் அதுக்கு முப்பாட்டன் முப்பாட்டிகள் முக்கியம் இந்த இல்லத்துக்குன்னு ஒரு வழக்கம் ஒரு வரமுறை ஒரு தர்மம் இருக்கும் அல்லவா அதை அப்படியே நீ பின்பற்ற வேண்டியதுதான் கண்ணன் தெரிவிக்கிறார் எத்யதாச்சரதினகிரமாணம் குருதே லோகத்ததனுவர்த்ததே முன்னோர் ஒருத்தன் சாந்தோம் வேதங்களை நன்கு கற்று அதை கடைபிடித்திருப்பவன் ரிஷிகளுடைய மார்க்கத்தை அறிந்தவன் அவன் எவ்வளவு நடக்குதானோ மேல பேசாதே அவ்வழியில் தைரியமாக நடந்துவிடு என்று கண்ணனே கீதையில தெரிவிக்கிறார் உபனிஷத்து ஆச்சாரிய பிரஜா தவத் தர்மா பிரமதித்தம் குஷலான்ன பிரமதித்தியம் பூத்தியை நமதித்தியம் தேவபித காரியா பிரமதித்தியம் மாதேவோவ பிதேவோவ ஆச்சாரியதேவோபவ அதிதிதேவோபவ यन कर्मा सेवित नो इतरा ये कम श्रेयागुशो ब्राह्मण तयातने प्रश्सीव्य श्रद्धया देशय अश्रद्धया अदेयं शियादेय श्रियादय धियादय संविदा देय अथ ये धर्म विचिकित्वा वृत्तविकित्स अलूक्षा ஆச்சரியமான உபனிஷத் வாக்கியம் சைத்திரி உபனிஷத்து சொல்றது உன் வீட்டுல ஏதாவது சந்தேகம் வந்ததா தர்ம புத்தகத்தை எடுத்து படிச்சுப்பார் தர்ம புஸ்தகத்திலையும் அதே ஏதானும் சந்தேகம் ஏற்பட்டால் உன் வீட்டுல மூத்த பாட்டி இருப்பாள் அவளை கேட்டு தர்மத்தை தெரிந்து கொள் என்ன நம்பிக்கை சாஸ்திரம் அந்த பாட்டி பேர்ல வச்சிருக்கு பாத்தீங்களா ஏன்னா அவளுக்கு தான் தர்மம் தெரியும் அவளுக்கு தான் இந்த குடும்பம் தெரியும் அவள கேட்டு நடந்து கொள் ஆச்சாரியிருத்தும் தர்மத்தை மீராஜே குசலத்த மீராஜே யான் அனவத்யானி கர்மானி பெரியோர்கள் என்ன பண்ணியிருக்காளோ அதுல ஏது உனக்கு ஏற்றதோ அந்த ஏற்றதை பார்த்து பின்பற்றுடு கேள்வி கேட்காதே எத் எதாச்சாரி சிரேட்ட முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேச மனபால மாமர்கள் உணர்ந்தவர்கள் அவர்கள் நடந்து விடுவது கம்பீரம் அனுசாரணமாக வேதங்கள் எல்லாம் சொல்லும் அப்படி உன்னை அறிந்தவர்களை பின்பற்றி செல்லும் சாந்தோர்கள் வேதத்தை பின்பற்ற வேதங்கள் சாந்தோர்களுடைய எண்ணத்தை பின்பற்றி வருமா சான்றோர்கள் எண்ணந்தான் முக்கியம் அவர்கள் அனுஷ்டானம்தான் முக்கியம் அவர்கள் சொன்னத்தை அப்படியே ஏற்றுக்கலாமா மனு எதை சொல்றாரோ அப்படியே கேட்டுக்கொள் அது உனக்கு சிறந்த மருந்து என்ன வேதங்களே கூறுகின்றன ஆக முன்னோர்களை பின்பற்றுவோம் அதுவே சரியான வழி என்று புரிந்து கொள்ள வேணும் இந்த யக்ஷபிரஷ்னம் ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேணுகுடி கிருஷ்ணன் சுவாமி